வணக்கம் நட்டினியின் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது செய்தியறிக்கை பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு தைத்திங்கள் இருபத்தி ஓராம் நாள் சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழகச் செய்திகள் சென்னை மூர்த்திங்கர் தெரு திட்டப்பகுதியில் கட்டப்பட்ட தொள்ளாயிரத்தி அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தாா் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி கரையோர மாவட்டங்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஐநூறு கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மின்சார ஊழியர்கள் வரும் பதினாறாம் தேதி ஒரு நாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர் தமிழக அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் விரிவுரையாளர்கள் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகள் என பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது காவல்துறைக்கு வாக்கி டாக்கி வாங்கிய விவகாரத்தில் பல கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக டிஜிபி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உணவு தரத்தை ஆய்வு செய்ய நடமாடும் உணவு தர ஆய்வகத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார் மூத்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழ் வளர்ச்சித்துறை அறிவித்துள்ளது இந்திய செய்திகள் ஆரோவில் நகர உதய தின விழாவில் பங்கேற்க பிப்ரவரி இருபத்தி தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு வரவுள்ளார் டெல்லியில் விதிமீறல் கட்டிடங்களுக்கு சீல் வைக்கும் உள்ளாட்சி நிர்வாகத்தின் நடவடிக்கையை எதிர்த்து அகில இந்திய வர்த்தகர்களின் கூட்டமைப்பினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நீதிபதிகளுக்கு வழக்குகளை ஒதுக்கீடு செய்வதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக தலைமை நீதிபதி மீது மூத்த நீதிபதிகள் குற்றம் சாட்டிய நிலையில் ஒவ்வொரு அமர்வுக்கும் ஒதுக்கப்படும் வழக்குகளின் துறை வாரியான பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்காக இணையதளத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஹைதராபாத்தில் பள்ளி கட்டணம் செலுத்தாததால் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்ட ஒன்பதாம் வகுப்பு மாணவி சாய் தீப்தி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அசாம் மாநிலத்தில் ஐம்பது லட்சம் மதிப்பிலான ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அயல்நாட்டுச் செய்திகள் தங்கள் நாட்டில் நடைபெறும் பயங்கரவாத தாக்குதல்களை நிகழ்த்தியவர்கள் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்றதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் நாட்டில் தஞ்சமடைந்துள்ள ஆப்கானிஸ்தானியர்கள் தாயகம் திருப்பிச் செல்வதற்கான காலக்கெடுவை பாகிஸ்தான் மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீட்டித்துள்ளது ஹாங்காங்கில் இரண்டாம் உலக போரின்போது அமெரிக்கா வீசிய வெடிகுண்டு கண்டறியப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டது ஹிட்லர் தலைமையிலான நாஜிக்கலின் ஆட்சி நடைபெற்றபோது நடைபெற்ற யூத படுகொலையுடன் போலந்து நாட்டையோ அந்நாட்டு மக்களையோ தொடர்பு படுத்தினால் மூன்று ஆண்டுகள் தண்டனை விதிப்பதற்கான சட்ட மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ளது ஈராக் எல்லையில் குருது போராளிகள் நடத்திய தாக்குதலில் மூன்று துருக்கி ராணுவ வீரர்கள் பலியானார்கள் மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி மகமத் நசீத் மற்றும் தலைவர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறு மாலத்தீவு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தாய்லாந்து நாட்டில் சுற்றுலா பயணிகளால் ஈர்க்கப்படுகிற இருபத்தி நான்கு கடற்கரை பகுதிகளில் புகைப்பிடிக்கவும் குப்பகளை போடவும் தடை விதிக்கப்பட்டு உள்ளது வணிகச் செய்திகள் தளவாட உற்பத்தியில் தனியார் பங்களிப்பை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு வலைதளங்கள் மூலம் பொருட்கள் வாங்குவோர் எண்ணிக்கை மாதாந்திர அளவில் 33 மூன்று அதிகரித்துள்ளதாக ரெட் சீர் நிறுவனத்தின் ஆய்வு தெரிவிக்கிறது நேற்று காலை வர்த்தக தொடக்கத்தில் சென்செக்ஸ் 324 புள்ளிகள் சரிந்து காணப்பட்டது இந்தியாவில் நோக்கியா 5 மற்றும் நோக்கியா எட்டு ஸ்மார்ட் விலை குறைக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளின் இறுதிப் போட்டியில் இன்று இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் விளையாடுகின்றன சென்னையில் நடைபெற்ற நாற்பது கல்லூரிகள் பங்கேற்ற அகில இந்திய மகளிருக்கான விளையாட்டுப் போட்டிகளில் செயின்ட் ஜோசப் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றது அந்த அணிக்கு டாக்டர் பா சிவந்தி ஆதித்யநாத் சுலர்கோப்பை வழங்கப்பட்டது ஆசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன்ஷிப் ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் இந்திய வீராங்கனை ஷீனா வெள்ளிப் பதக்கம் வென்றார் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட கூச் பீகார் தொடரில் மத்திய பிரதேச அணியை வீழ்த்தி விதர்பா அணி சாம்பியன் பட்டம் வென்றது திரைச்செய்திகள் பத்மாவத் படத்தையொட்டி நிறைய விஷயங்களை சகித்துக் கொண்டோம் என்று நடிகர் ஷாகித் கபூர் தெரிவித்துள்ளார் சென்னை உங்களை அன்புடன் அழைக்கிறது படத்தை இயக்கிய மருது பாண்டியின் இயக்கத்தில் சசிகுமார் நந்திதா மற்றும் பலர் நடிக்கும் அசுரவதம் படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளது ஆரண்யகாண்டம் திரைப்படத்தை இயக்கிய தியாகராஜன் குமார ராஜா இரண்டாவது படமாக சூப்பர் டிலக்ஸ் என்ற படத்தை இயக்கி வருகிறார் இந்த படத்தில் விஜய் சேதுபதி பகத் பாசில் சமந்தா ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிக்கின்றன